வணக்கம் நற்றினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் ஏழு இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குரு அங்காட் தேவ் சீக்கியர்களின் இரண்டாவது குருவாக பதவியேற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நெப்போலியன் ரஷ்யாவின் முதலாம் அலெக்சாண்டரின் படைகளை பர்டினோ என்ற கிராமத்தில் தோற்கடித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வெனிசுவேலா கொலம்பியா பனாமா மற்றும் ஈக்வடார் ஆகியவற்றை உள்ளடக்கிய கிராண்ட் கொலம்பியா குடியரசு உருவானது சிமோன் பொலிவார் இதன் தலைவரானார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரேசில் போர்ச்சுகலிடமிருந்து விடுதலை அடைந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு லேடி எல்ஜின் நீராவி கப்பல் மெக்சிகன் ஏரியில் மூழ்கியதில் நானூறு பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு த இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேசன் இன்டர்போல் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முழுக்க முழுக்க மின்னணு முறையில் தயாரிக்கப்பட்ட தொலைக்காட்சி பெட்டியினை பிலோ ஃபேன்வர்த் என்பவர் உருவாக்கினார் பிலோன்ஸ்வர்த் என்பவர் முழுக்க முழுக்க மின்னணு முறையில் தயாரிக்கப்பட்ட தொலைக்காட்சி பெட்டியை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் பிரிட்டன் மக்களை அச்சுறுத்தும் வகையில் ஜெர்மன் அரசு லண்டன் நகரில் முன்னூறு டன் வெடிகுண்டுகளையும் பதிமூன்றாயிரம் எரிகுண்டுகளையும் வீசினர் ஐம்பத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து இந்த குண்டு வீச்சு இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு டெக்சாஸில் உணவு விடுதி ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் சிக்கிய ஐம்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு நிக்கிதா குருஜேவ் சோவியத் ஒன்றியத்தின் மத்திய குழு தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போர் சமயத்தில் இந்திய எல்லைகளில் சீனா தனது படைகளை குவிக்கப் போவதாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பனாமா கால்வாய் தொடர்பாக பனாமாவுக்கும் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் இடையில் உடன்பாடு எட்டப்பட்டது இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் பனாமா கால்வாயின் கட்டுப்பாட்டை பனாமாவுக்கு கையளிப்பதாக அமெரிக்கா உறுதியளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிலி நாட்டின் அதிபர் அகஸ்டோ பினாச்சி கொலை முயற்சி ஒன்றில் தப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கூகுள் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆப்கானிஸ்தானின் முதலாவது விண்வெளி வீரர் அப்துல் அஹாத் மொஹமண்ட் சோவியத் ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலத்தில் பூமிக்கு திரும்பினார் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜேம்ஸ் குக் ஆங்கிலேய கடற்படை தலைவர் உலக சுற்றுலா பயணி ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டாம் ஆண்டு வீரபுரன் அப்பு இலங்கை விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிபின் சந்திரபால் இந்திய செயற்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மேரி கியூரி நோபல் பரிசு பெற்ற போலந்து இயற்பியலாளர் வேதியியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆண்டு லியோன் ட்ரொட்ஸ்கி செஞ்சேனையை தோற்றுவித்த ரஷ்ய புரட்சியாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சர் சி ராமன் நோபல் பரிசு பெற்ற இந்திய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என் ரங்கா ஆந்திர அரசியல்வாதி இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சமர் முகர்ஜி மேற்கு வங்க இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அழவள்ளியப்பா தமிழக கவிஞர் மற்றும் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கமலஹாசன் தமிழக நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஸ்ரீனிவாஸ் இந்திய பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நந்திதா தாஸ் இந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெங்கட் பிரபு தமிழ் திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கார்த்திக் தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனுஷ்கா ஷெட்டி இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜஹாங்கீர் முகலாய பேரரசர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆ குமாரசுவாமி இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பகதூர் சஃபார் முகலாய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆல்பிரட் அர்சல்வாலேஸ் பிரிட்டன் உயிரியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கோ நடேசையர் இந்திய இலங்கை ஊடகவியலாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு என் சி வசந்த கோகிலம் கர்நாடக பாடகி நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜீவராஜ் மேத்தா குஜராத் மாநிலத்தின் ஆறாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு திருமுருக கிருபானந்த வாரியார் இந்திய ஆன்மீக சொற்பொழிவாளர் இரண்டாயிரமாவது ஆண்டு நிமலன் சவுந்தரநாயகம் இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரமாவது ஆண்டு சி சுப்பிரமணியம் இந்திய அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் அக்டோபர் புரட்சி ரஷ்யாவில் அதிகாரப்பூர்வமற்ற நாளாக இது கொண்டாடப்படுகிறது பெலாரூஸ் மற்றும் கிர்கிஸ்தானில் இந்நாளானது அக்டோபர் புரட்சியாக அதிகாரப்பூர்வமாக கொண்டாடப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே